வைத்துக் கொண்டு கேட்டான் இதை கேட்ட பிரியா அதிர்ச்சி அடைந்தாள் என்ன கிண்டல் பண்றீங்களா ஹரீஷ் இல்ல நிஜமா தான் சொல்றேன் என்றான் ஹரீஷ் இது ஒண்ணு பேப்பர்ல பத்து கோடி எழுதி தர விஷயம் இல்ல பத்து கோடி பணத்தை அப்படி உழைச்சு போன மாசம் எவ்வளவு சம்பாரிச்சிங்க ஹரிஷ் என்று பிரியாவின் கேள்வி அவள் எதை கூற வருகிறாள் என்று ஹரிஷுக்கு புரிந்தது தற்செயலாக தன் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவர் தன்னிடம் வந்து பத்து கோடி கொடுத்து நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கிறேன் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு பண தேவை இருக்கும் போது இப்படி யாரேனும் கூறினால் அது அவர்களுக்கு நிச்சயமாக தன் கோபத்தை உண்டாக்கும் என்று நினைத்து கொஞ்சம் நிலைமையை புரிந்து பேசினான் பிரியா நீங்க என்ன நம்புங்க நான் உங்களுக்கு பத்து கோடி தரேன் நான் விளையாட்டுக்கு சொல்லல உங்ககிட்ட விளையாட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை எனக்கு பிப்டி பார்ட்னர்ஷிப் வேணும் ீங்களா என்றான் பிரியாவின் மனதின் குழப்பத்தை ஹரிஷ் மேலும் அதிகமாக்கினான் ஹரிஷ் நல்ல திறமையானவன் மற்றும் கடின உழைப்பாளி ஆனால் அவன் இப்படி தற்பெருமை பேசும் பைத்தியக்காரனாக இருப்பான் என்று பிரியா நினைக்கவில்லை பிரியா இந்த டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா என்று ஹரிஷ் மீண்டும் கேட்க பிரியா கோபமானாள் இப்படி விளையாடுறதை நிறுத்தப் போறியா இல்லையா ஹரிஷ் என்றாள் கோபமாக பிரியா நான் எதுக்காக உங்ககிட்ட விளையாடணும் உங்க கிட்ட பிசினஸ் பேசிட்டு இப்போது இன்வெஸ்டர் திலீபிற்காக தயார் நிலையில் இருந்த ஒப்பந்தத்தை கணினியில் தேடினாள் அதிலிருந்து திலீப் என்ற பெயரை நீக்கிவிட்டு ஹரிஷ் என மாற்றினாள் ஆறு கோடி பணத்தை பத்து கோடியாக மாற்றி ஹரிஷ் 51% பங்குதாரரை அத்தோடு அக்ஷயாவிற்கு நான் இருப்பேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தாள் இப்போது அதை பிரிண்ட் செய்ய அவள் பக்கத்தில் இருக்கும் பிரிண்டர் வேலை செய்து அதன் வாயில் இருந்து பேப்பரை கக்கப்பட்டது இப்போது சில வினாடிகளில் ஹரிஷின் அருகில் முதலீட்டு ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு பிரியா அவள் டேபிளில் இருக்கும் பேனாவை அவசரமாக எடுத்து அதில் அவளுடைய பெயர் இருக்கும் இடத்தில் கையெழுத்திட்டு அடுத்த கணம் அவள் அதை ஹரீஷின் பக்கம் தள்ளினாள் ஹரிஷ் சார் வாங்க பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அண்ட் இனிமே இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி ஃபிப்டி பார்ட்னர் வேற உங்கள் சைன் பண்ணுங்க நீங்கள் மட்டும் சைன் பண்ணி பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னா அக்ஷயா இருக்க வேண்டிய இடத்துல இனி நான் உங்களுக்காக இருப்பேன் என்று கூறினாள் ஹரீஷ் அவள் கூறியதை கேட்டு ஆச்சரியத்தில் முழித்தான் என்ன பார்க்கறீங்க ஹரீஷ் சார் நமக்கு இந்த டீல் தான் முக்கியம் வாங்க ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுங்க என்று பிரியா கூறியதை கேட்டு ஹரிஷ் சற்று திகைத்து போனான் அவளுக்கு பணம் தரவும் கம்பெனியின் பார்ட்னராகவும் தயாராக இருந்தான் ஆனால் அக்ஷயாவுக்கு பதிலாக பிரியாவை நினைத்து பார்க்க முடியவில்லை ஹரீஷ் என்ன யோசிக்கிறீங்க பணம் கையில இல்லையா ஐயோ பத்து கோடியை யாராச்சும் கையில வச்சிருப்பாங்களா நீங்க பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க நிறைய ஹார்ட்ஒர்க் பண்றீங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என்று கூற ஹரீஷ் நீண்ட அமைதியாக அவள் பேசுவதையே பார்த்துக் கொண்டிருந்தான் இப்போது உண்மையிலேயே அந்த ஒப்பந்தத்தில் எடுத்து அவன் பெயரை எழுதி கையெழுத்திட்டான் பிரியா ஹரிஷின் முகத்தை நீண்ட நேரம் பார்த்துக்கொண்டே இருந்தாள் அவனும் பதிலுக்கு எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சைன் பண்ணிட்டீங்க எப்படி ஆமாம் பெண்ணில் தான் என்றான் ஹரீஷ் விளையாட்டாக இப்போ இந்த கம்பெனியில் பார்ட்னர் ஆயிட்டீங்க என்றாள் ஆமாம் அப்போ அக்ஷயா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும் ஆமாம் ச இல்லை என்றான் ஹரிஷ் ஓ அப்புறம் பணம் என்றாள் என்னது பணம் சார் பணம் எங்க என்று கேட்டாள் பிரியா ஹரீஷ் கீழே குனிந்து தன் போனை நோண்டி கொண்டிருந்தான் ஹலோ ஹரீஷ் சார் என்று கூறினாள் பிரியா ஆனாலும் ஹரீஷ் நிமிரவில்லை இதுக்கு முன்னாடி பத்து கோடியை கண்ணில் பார்த்துருக்கீங்களா என்று பிரியா கேட்க ஹரீஷ் சட்டன தலையை நிமிர்ந்து கம்பெனி அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க என்றான் ஓ பத்து கோடி பணத்தை அக்கௌண்டில் போட்டிங்களா இதோ எனக்கு இருக்கிற ப்ரெஷரில் இப்போ அக்கௌண்ட்டை பார்த்துட்டு உன்னோட மூஞ்சியை இருக்கிறடன்னு தெரியாமல் என்று பேசிக்கொண்டே கம்ப்யூட்டர் கீபோர்டை தட்டி என்டர் பட்டனை அழுத்திய கணம் பிரியா பெரும் ஆச்சரியத்திற்கு உள்ளானாள் அக்ஷயா இருக்க வேண்டிய இடத்துல இனிமேல் நான் இருக்கேன் என்று அவளுடைய வார்த்தைகள் அவள் தலையில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது கணினியின் திரையை பார்த்த அடுத்த கணம் பிரியா தன்னிலை மறந்து போனாள் அதில் கோடி பணம் வரவு இருந்தது பணத்தை அனுப்பியவர் பெயரை பார்த்தாள் அதில் இருந்த பெயர் ஹரீஷ் கல்யாண் பிரியாவின் அழகான முகம் அதிர்ச்சியால் நிறைந்திருந்தது ஒரு சாதாரண ஊழியரான ஹரீஷிடமிருந்து ஒரு கம்பெனியின் முதலாளி என்னாலேயே தயார் செய்ய முடியாத பத்து கோடி பணத்தை எப்படி கொடுக்க முடியும் என ஆழமான சிந்தனையில் இருந்தாள் அதனாலேயே அந்த ஒப்பந்தத்தில் தன் கோபத்தால் விளையாட்டாக சிலவற்றை குறிப்பிட்டிருந்தாள் கணினியை பார்த்த பிரியா சில வினாடிகள் நினைவை இழந்திருந்தாள் பின் ஹரிஷின் முகத்தை பார்த்து உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைச்சிது என்று ஹரிஷிடம் கேட்டாள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண உங்கள் கம்பெனி சாலரி, அப்புறம் ஃபுட் டெலிவரியில் சம்பாரித்தேன் என்றெல்லாம் விளையாட்டாக ஹரீஷ் பேசிக்கொண்டிருந்தான் பின் திடீரென அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் ஒரு வரியில் தன் வலது கையை வைத்து அதை சுட்டி காட்டி எனக்கு பணம் ரெடி இன்னும் நிறைய வழி இருக்கு ஆனால் நம்ம இப்போ அதை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் ஹரிஷ் இப்போது அந்த ஒப்பந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு படித்தான் நீங்கள் அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணத்தை கம்பெனியின் அக்கவுண்ட்டுக்கு கொடுத்தால் அக்ஷயாவிற்கு பதில் நான் உங்கள் காதலியாக இருப்பேன் என அதில் இருந்ததை படித்தான் பிரியாவிற்கு ஹரீஷ் எதை பற்றி கூற என புரிந்தது பிரியாவின் முகம் வெட்கத்தால் சிவந்து அவளுடைய முக கோணலானது அதை ரசித்தான் ஹரீஷ் பின் பிரியா ஹரீஷ் எல்லாமே சரி அக்ரிமெண்ட்ல இந்த ஊர்லையை மட்டும் மாற்ற முடியுமா நிச்சயமாக மாற்ற முடியாது என விளையாட்டாக சொல்லிவிட்டு பலமாக சிரித்தான் பிரியாவும் அதை புரிந்து கொண்டு ஹரிஷுடன் சேர்ந்து சிரித்தாள் பின் இருவரும் மற்ற ரூல்ஸ் அண்ட் டர்ம்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது விக்னேஷ் ஆபீஸின் முன் நின்று கொண்டிருந்தார் ஆபீஸின் கதவு மிகவும் கவனத்துடன் திறக்கப்பட்டது விக்னேஷ் மகிழ்விக்க முயன்ற அந்த நபர் சென்னையில் கார் சீட் தொழிற்சாலை வைத்திருக்கும் இளம் வயதுடைய பிரபு அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள அவரது கார் சீட் தயாரிக்கும் நிறுவனத்தில் பிரியாவை சந்தித்தார் அப்பொழுது அவளுடைய அழகிலும் கவர்ச்சியான உருவத்திலும் வசப்பட்ட பிரபு நீண்ட நாட்களாக பிரியாவை பின்தொடர்ந்தான் ஆனால் பிரியாவிற்கு பிரபுவை சற்றும் பிடிக்காமல் இருந்தது பிரியாவின் நிறுவனத்திற்கு பிரபு இன்வெஸ்ட் செய்வதற்காக வந்திருந்தார் பிரபு நிறுவனத்திற்குள்ளே வர விக்னேஷ் அவரை பணிவுடன் வரவேற்றார் ஹாய் பிரபு சார் வெல்கம் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று கூறினான் பின் பிரபு நடக்க ஆரம்பிக்க விக்னேஷும் உடன் நடந்து கொண்டே பேசினான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டேன் இப்போது பிரியாவுக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரம் என்றான் விக்னேஷ் ஓகே விக்னேஷ் நீ இவ்வளோ சீக்கிரம் விஷயத்தை முடிப்பான்னு நான் நினைக்கல அப்புறமா அவனோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்பு நான் உனக்கு பண்ண அனுப்புகிறேன் தேங்க்யூ பிரபு சார் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்தான் இந்த முதலீட்டின் மூலம் தனக்கு பிரபுவிடமிருந்து கிடைக்க இருக்கும் ஐந்து லட்சம் பற்றி விக்னேஷ் மகிழ்ச்சியில் இருந்தான் இருவரும் நடந்து பிரியாவின் அறையை அடைந்தனர் பிரியா உள்ளே ஹரீஷிடம் பேசுவது வெளியே கண்ணாடி கதவின் மூலம் பிரபுவுக்கு தெரிந்தது ஆனால் பிரியாவும் ஹரீஷும் அவர்களை கவனிக்காமல் மகிழ்ச்சியாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் பிரபுவின் முகம் கோபமாக மாறியது பிரபு விக்னேஷை பார்த்து விக்னேஷ் யாரவ பிரியா கிட்ட எதுக்கு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா கோபமாக கேட்டார் விக்னேஷ் அவரிடம் சார் அவன் பேர் ஹரீஷ் கம்பெனியோட சாதாரண எம்ப்ளாயி என்று சொன்னதும் பிரபுவின் முகத்தில் கோபம் சற்று குறைந்தது இருந்தாலும் அவன் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது நீண்ட நேரம் இருவரும் வெளியே காத்திருந்தும் அவர்கள் வெளியே வருவதாக தெரியவில்லை பிரியாவின் பார்வையும் கண்ணாடி கதவின் பக்கம் திரும்பவே இல்லை பிரபு பொறுமை இழந்து விக்னேஷ் உள்ளப்போ என்றான் சார் மேடம் திட்டுவாங்க ஏதோ கம்பெனி விஷயமா பேசிட்டு இருப்பாங்க வேணும்னா நான் கதவை தட்டுறன் சார் என்று கூறி கதவை தட்டினான் அந்த சத்தமும் கேட்காதவாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் நிதானத்தை இழந்த பிரபு யோ இப்ப திறக்குறியா என்ன சொல்றீ என்றான் பிரபு சார் என விக்னேஷ் பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரபு கதவை திறந்தார் விக்னேஷின் மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தது கதவை திறந்ததும் இருவரும் பிரபுவை பார்த்தார்கள் ஹரிஷை பார்த்து கோபமடைந்த பிரபு டே யாராணி யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அவ எனக்கு சொந்தமானவளியோடா என்று கோபமாக கத்தினார் ஹரிஷ் பிரபுவை விட விக்னேஷை கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தான் பிரியா பிரபுவை எரிச்சலுடன் முறைத்தாள் தான் கம்பெனிக்கு வரும்பொழுது பிரியா தன்னை பார்த்து பயந்து அவனிடம் வந்து கெஞ்சி அவளை நிறுவனத்தை காப்பாற்ற தன்னிடம் முதலீடு செய்ய பணம் கேட்பாள் அந்த நேரத்தில் அவளை வார்த்தைகளால் தன் வசமாக்கி விடலாம் என நினைத்தான் பிரபு ஆனால் இங்கு வந்து பிரியாவை பார்த்த கனமே அவன் திகை புற்றான் அவன் நினைத்ததற்கு மாறாக அவள் சந்தோஷத்தில் ஹரீஷுடன் பேசிக் கொண்டிருந்தாள் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இது எப்படி சாத்தியம் பணம் இல்லாமல் இவன் நிறுவனம் மூடப்படும் நிலையில் இருக்கு இவை இப்படி இவ்வளவு சந்தோஷமா ஒருத்தங்கிட்ட பேசி சிரிச்சு அரட்டி அடிச்சுட்டு இருக்க முடியும் என்று பிரபு ஆச்சரியப்பட்டார் ஒருவேளை ரெடி பண்ணிட்டாளோ என்ற எண்ணமும் வந்தது ஆனால் அது முடியாத காரியம் ஆறு கோடி பணத்தை நேரத்தில் அவளால் உருவாக்க முடியும் என்று நினைத்தார் இப்போது பிரியாவை பார்த்த கணம் அவளிடம் என்ன பிரியா உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்லைன்னு கேள்விப்பட்ட பணத்துக்கு வேற அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா என்ன பண்ண போறீங்க என்று பிரபு கேட்டான் விக்னேஷ் நடப்பதை கவனிக்காமல் ஹரீஷ் எதற்காக இங்கிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் பண விஷயம் இருக்கட்டும் இப்போ என்ன சொன்னீங்க நான் உங்களுக்கு சொந்தமானவளா முதல்ல நீங்க யாரை கேட்டு ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தீங்க என்று பிரியா கேட்டதும் பிரபுவின் முகம் வெளுத்து போனது பிரியா மேலும் பிரபுவை அருவருப்பான பூச்சியை பார்ப்பது போல கோபமாக முறைத்தாள்